அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அவாவினை ஆற்ற தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் துறவி ஒருவன் அவாவினை ஆற்ற ஆசைய முற்றினும் நீக்கிவிடுவானேயானால் மெய்யறிவின் வலிமையினால மெய்யறிவு ஆழ்ந்து உள்ளத்தில் என்றதுனால பொருள் அல்லவற்றை பொருளாக உணர்கின்ற காரணத்தினால் மெய்ப்பொருளை நன்றாக உணர்ந்திருப்பதனால மெய்யுணர்விலே நிலைத்திருப்பதனால ஆசை முற்றிலும் போயிடும் போகணும் ஆனால் ஆசையை நீக்குவதற்கும் அறிவுபூர்வமாக முயற்சி பண்ண வேண்டும் என்கிற கருத்தும் இருக்குது ஆசைகள் மேலே எழும்ப எழும்ப நம்ம திரும்ப திரும்ப சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுக வேண்டும் அது ஏற்கனவே இதுக்கு முதல் அதிகாரத்தில் பார்த்துருக்கோம் ஆகவே அவாவினை ஆற்ற ஆற்றனா முழுமையாகன்னு அர்த்தம் நீக்கி விடுவானே ஆனால் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் அந்த தவாவினை தவாவினைன்னு சொன்னால் பிறவி துன்பங்களால் மறுபடியும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கான வினை வினைன்னு சொன்னால் தியானம் மெய்ப்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறது தவத்துக்குரிய ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கிறது தான் வேண்டும் ஆற்றான் வரும் தான் நினைச்சபடி செய்ய முடியும்னு அர்த்தம் இயல்பாக செய்யக்கூடிய சக்தி வரும் அதாவது வைராக்கியம் பலமாக இருந்தால் தான் தியானம் பண்ணி ஞானத்தில் உறுதியாக முடியும் ஆக ஞானத்தில் உறுதியாக இருக்கிற முயற்சிக்காகத்தான் நம்ம பற்றற்ற தன்மை ஆசையே நீக்க வேண்டி ஆகவே புறச் ஆதிசங்கரர் சொல்லுவார் ஒருவன் ஆன்மீக வாழ்க்கையில் ஆழமாக நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றால் பொருள் மிகப் படையாமல் இருக்க வேண்டும் அதாவது அபரிக்கிரகம்னு சொல்லக்கூடிய இது தனியாக இருக்க வேண்டும் பொருட்பற்றை நீக்க வேண்டும் மெளனமாக இருக்க வேண்டும் இந்த மௌனத்தை கடைப்பிடித்தல் பொருட்பற்றை முற்றிலும் துரத்தல் தனிமையாக இருந்து தியானம் செய்தல் இதை செய்யக்கூடிய சக்தி வரும் அப்படின்னு அர்த்தம் ஆகவே இது காலப்போக்கில் நமக்கு அமையும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் தான் திருவள்ளுவர் உபதேசம் பண்ற ஆகவே அவாவை அறவே நீக்கினால் தான் ஒழுக்கங்களை மெய்யுணர்தலை நாம் கடைபிடிக்க முடியும் உண்மைதானே மற்ற பணிகளை எல்லாம் வைத்து எப்படி இதை செய்ய முடியும் நாம் செய்யக்கூடிய பொதுநல செயல்களெல்லாம் கூட மனத்தை தூய்மைப்படுத்தி உலக ஆசை பொருட்பட்டிலிருந்து விடுபடுறதுக்கு தான் ஆகவே அதைத்தான் இங்க மனசில் வச்சு சொல்றார் இன்னொரு கருத்தும் இருக்கு ஆசைகளை முற்றும் துறந்தவன் சமூகத்தில் ஏதாவது காரியங்களை செய்தானே ஆனால் சமூகத்துக்கு நல்லதாகும் அது மாத்திரமில்லை அவனை வந்து பிறவியில துன்பத்தில் மறுபிறவியை கொடுக்காது அப்படிங்கிற கருத்தும் இருக்கு ரெண்டு பொருள் ஆசையை முற்றிலும் நீக்கியவனுக்கு ஆன்மீக வாழ்க்கைக்குரிய தவ ஒழுக்கங்களை கடைபிடிப்பது எளிமையாக அமையும் மற்றொரு கருத்து அவன் சமூகத்தின் நன்மையை முன்னிட்டு ஏதேனும் செயல்களை செய்வானே ஆனால் அந்த செயல்கள் அவனுக்கு மனதிலே ஆழ்ந்த துன்பத்தை கொடுக்காது அவன் செய்யக்கூடிய சமூக செயல்களை விட்டு அவன் விலகி ஓடி போய்விட மாட்டான் பொறுமையாக அந்த நல்ல செயல்களை செய்வான் என்பதுதான் கருத்து ஆசையை முற்றும் வேறு புண்ணியமே செய்ய அவன் ஆசையில்லாதவன் இந்த உலகத்தில் வாழ்றதே சமூகத்துக்கு நன்மை ஆசையற்றவன் சமூகத்துக்கு நன்மையை நினைத்தால் அவைகளெல்லாம் எளிமையாக சமூகத்துக்கு கிடைக்கும் ஆசையற்றவன் பிறருடைய நன்மையை கருதி இறைவனை வேண்டினால் மற்றவர்களுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டியவாறு கிடைக்கும் இவைகளெல்லாம் உபநிஷத்துக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் அவாவினை அப்படின்னா ஆசையை ஆற்ற முற்றிலும் அறுப்பின் நீக்கி விடுவானே ஆனால் தவாவினை தான் செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் தான் வேண்டும் ஆற்றான் வரும் தன்னால எப்படி செய்யணும்னு நினைக்கிறானோ அப்படி அவனால செய்யக்கூடிய தன்மையை அவன் அடைந்து விடுவான் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும்னா அவன் செய்யக்கூடிய செயல்களெல்லாம்